ஸ்ரீகுருப்யோ நம அபார கருணாசிந்தும் ஜானதும் சாந்தரூபினும் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் இப்போது தேசம் பூராவும் பரவி நம்மை மிகவும் பாதிக்குமோ என்று அச்சத்தில் இருக்கக்கூடியதான ஒரு வைரஸ் நோயிலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்கான வழிகளை பார்த்துன்னு வரோம் அதில் நம்முடைய வேதமானது நாம் சாப்பிடக்கூடியதான உணவு நமக்கு மிகவும் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்தி காண்பிக்கிறது ஆகையினாலே தான் நமக்கு நம்முடைய உணவு பழக்க வழக்கங்களையும் நம் முன்னோர்கள் அப்படி வகுத்து கொடுத்துருக்கா அப்படி தானியங்களாக வாங்கிறது பருப்பு முதலிய தானியங்களாக வாங்கி அதை காய வைத்து அதை சேமித்து வச்சு சமைத்து சாப்பிட்றது என்கிற பழக்கத்தை நம் பெரியோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்தா அப்படி தானியங்களை வாங்கி மூணு மாதத்திற்கு ஒரு தடவை அதை திறந்து வெயிலில் வைக்கணும் அந்த தானியங்கள் பருப்புகள் மேலே காற்றும் படணும் வெயிலும் படணும் பிறகு அதை மூடி வச்சால் கெட்டு போகாது ஒரு வருஷம் வரையிலும் அது கெட்டு அப்படி காற்றும் வெயிலும் படாமல் அந்த தானியத்தை நாம் மூடி வச்சோமானால் ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆச்சுன்னா அதில் வண்டு பூச்சி வர்றதை பார்க்கலாம் பருப்பிலிருந்து ஆரம்பித்து ஜீரகம் மிளகு மிளகாய் வரையிலும் பூச்சி வந்துடும் வண்டு வந்துடும் அந்த வண்டு எங்கிருந்து வந்தது அப்படின்னா அந்த வண்டை சிருஷ்டி செய்தது அந்த பருப்பு ஏனென்றால் அந்த பருப்பிற்கு அந்த உயிர் சக்தி இருக்குது தன்னிடமில்ல தன்னிடம் உயிர் சக்தியை வச்சென்று ஒரு வண்டை சிருஷ்டி பண்ணுறது அந்த பருப்பு அப்படி உள்ள உணவுப் பழக்கத்தை நாம் வச்சின்றிருந்த வரையிலும் நமக்கு எந்த நோயும் பாதிக்கலை முக்கியமாக காற்றினாலும் தொடுவதனாலும் பார்ப்பதினாலும் வரக்கூடியதான நோய்கள் இல்லாமல் இருந்தது ஆனால் நாம் தற்பொழுது சாப்பிடக்கூடியதான உணவு இந்த முறையிலே இருக்கா அப்படின்னு நாம் யோஜனை பண்ணி பார்க்கணும் காற்றும் பட்டு வெயிலும் பட்ட உணவாக இருக்கணும் அப்படி இருந்தால் அதுதான் ஆரோக்கியமான முறை அந்த தானியங்கள் சாகுபடி செய்கிற பொழுதோ அல்லது நாம் அதை சமைக்கிற பொழுதோ நாம் அதை உயிருள்ள சக்தியாக மாற்றணும் அதற்கான மந்திரங்கள் நம்முடைய வேதமானது காண்பிக்கிறது மந்திரங்களை அதை தான் நாம் ஓஷதி சூத்தம் அப்படின்னு சொல்கிறோம் அதில் சொல்கிற பொழுது ஒரு மந்திரம் சதம் வோ அம்பானி சஹசிரமுதவோரு அதா சதக்கிரத் அகதங்கிருதா அப்படின்னு வருது அதாவது அந்த தானியங்களை பார்த்து ஹே அம்பா அப்படின்னு சொல்கிறோம் அம்மா அப்படின்னு கூப்பிடுறோம் அந்த தானியங்களை பார்த்து சதம்போ அம்ப அம்மா உங்களால் தான் நாங்கள் உயிரோடு இருக்கோம் சதம்பகா நூறு நூற்றுக்கணக்கான விதமாக உங்களுடைய வளர்ச்சியானது இங்கே இருக்குது சஹசிரமுதவோருகா விளைச்சல் அப்படிங்கிறது நூற்றுக்கணக்கான விதமாக இருக்குது அதனுடைய பரிணாமம் விளைஞ்ச தானியத்தை உடைச்சு உடைக்கிறது அல்லது பொடி பண்ணுறது அப்படி ஆயிரக்கணக்கான விதமாக இருக்குது இது அனைத்தையும் நாங்கள் உபயோகப்படுத்துகிறோம் சாப்பிட்ற சாப்பிட்றோம் அப்படி சாப்பிட்றதுனால எங்களுக்கு பூர்ணமான ஆரோக்கியம் கிடைக்கணும் அகதங்கிறதா அகதம் அப்படின்னா அந்த தானியங்களில் உள்ள சத்துக்கள் என்னுடைய உணம் உடம்புல அங்கங்கே போய் சேரணுங்கிறது ஒன்று மேலும் பசி இருக்கப்படாது தாகம் இருக்கப்படாது அப்படி ஒரு பூர்ணமான நிலையை கொடுக்கணும் அகதம் என்றால் ரோகரகிதம்னு அர்த்தம் வியாதியே வரக்கூடாது அப்படிப்பட்ட நிலையை தாயாரான நீங்கள் எங்களுக்கு செய்யணும் அப்படின்னு இந்த மந்திரம் பிரார்த்திக்கிறது அதே போல் அஸ்வாவதி கும் சோமவதி மோர்ஜய்தி முதோஜசம் ஆவிசி சர்வா ஓஷதி ரஸ்மா அரிஷ்ட தாத்தே அப்படின்னு சொல்கிறோம் அரிஷ்ட தாத்தையே அப்படின்னா அரிஷ்டசிய தாத்திகி அரிஷ்டம்னா நம்முடைய உடம்பில் நோய்கள் சுலபமாக வந்துவிடக்கூடியதான நிலை அந்த நிலையை சுத்தமாக போக்கக்கூடியது அரிஷ்ட தாத்திகி அப்படின்னா ஹிம்சார் ராஹித்யாயா அப்படின்னு வேதமானது காண்பிக்கிறது எந்த விதமான நோய்களும் சுலபமாக அப்படிப்பட்ட எதிர்ப்பு சக்திக்காகத்தான் நான் இந்த தானியங்களை பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படி அற்புதமான மந்திரங்கள் ஒவ்வொரு மந்திரங்களும் இருக்குது ஓஷதி சூத்தத்தில் அந்த ஓஷதி சூத்தத்தை நாம் நிறைய சொல்லணும் அல்லது சொல்ல சொல்லி கேட்பது அப்படிங்கிறது வந்தால் நமக்கு எதிர்ப்பு சக்தி உடம்பில் கிடைக்கிறது இந்த ஓஷதி சூத்தத்தை ஜபம் பண்ணலாம் அதே போல் ஆரண்யக்கம் என்கிற பாகம் இருக்குது வேதத்தில் அதில் இதுபோல் காற்றின் மூலமாகவும் தொடுவதின் மூலமாகவும் கிருமிகள் வந்து அந்த கிருமிகளின் மூலமாக நமக்கு நோய்கள் ஏற்படுறது அதை கட்டுப்படுத்துறதுக்கான மந்திரம் சொல்லப்படுறது அத்ரிநாத்வா கிருமேஹன் மீ அப்படின்னு ஆரம்ப மாறுது அந்த மந்திரம் அந்த மந்திரத்தை நிறையா ஜபம் பண்ணுறது அந்த மந்திரத்தை நிறைய ஜபம் பண்ண பண்ண நமக்கு இந்த வைரஸ் சம்பந்தமான வியாதிகள் வர்றதை தடுக்கலாம் இவைகளை அத்தியனம் செய்தவர்கள் இதை செய்யணும் அத்தியனம் செய்ய முடியாதவர்கள் அதே போல் பெண்கள் இவர்களெல்லாம் இதற்கு சமானமான ஸ்தோத்திரங்கள் புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு முக்கியமாக கருட புராணத்திலே ஒரு ஸ்தோத்திரம் சொல்லப்படுறது வைரஸ் சம்பந்தமான வியாதிகளையும் ஜுவரம் சம்பந்தமான வியாதிகளையும் கட்டுப்படுத்தக்கூடியதான கவச்சம் விஷ்ணு கவச்சம் அப்படின்னு பெயர் அப்படி கருட புராணத்தில் சொல்ற பொழுது ஒரு நாள் இருக்கக்கூடிய உயிரோடு இருக்கக்கூடியதான வைரஸ் இரண்டு நாள் இருக்கக்கூடியதான வைரஸ் மூன்று நாட்கள் இருக்கக்கூடியதான வைரஸ் ஐந்து நாட்கள் இருக்கக்கூடியது 15 நாட்கள் இருக்கக்கூடியது ஒரு மாதம் இருக்கக்கூடியது ஒரு வருஷ காலம் உயிரோடு இருக்கக்கூடியது நாம் இறக்கும் வரையிலும் நம்மோடு இருக்கக்கூடியதுன்னு இப்படி பலவிதமாக இந்த வைரசை கருட புராணம் பிரித்து காண்பிக்கிறது இப்படிப்பட்ட அனைத்து விதமான வைரஸ் வியாதிகளிலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்கு தன்வந்தரி நமக்கு ஒரு விஷ்ணு கவசம் என்கிற ஸ்தோத்திரத்தை பகவான் மூலமாகவே சொல்லி நமக்கு அனுகிரகம் செய்திருக்க அது என்னங்கிறத அடுத்த உபன்யாசத்திலே பார்ப்போம்